வணக்கம் லட்சின் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி நான்காவது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள திமுக தலைவர் கருணாநிதி மறைவுக்கு பிறகு கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நேற்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது திமுக தலைவராக மு பொருளாளராக துரைமுருகனும் அறிவிக்கப்பட்டனர் கருணாநிதிக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு கி வீரமணி மம்தா பானர்ஜி ராகுல் காந்தி உட்பட பல தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ரஜினி மக்கள் மன்றத்தின் சட்டத்திட்ட விதிகள் அடங்கிய புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது முப்பத்தி வயதுக்குட்பட்டவரே இளைஞர் அணியில் இருக்க முடியும் மன்ற கொடியை நிரந்தரமாக பயன்படுத்த அனுமதி இல்லை என்பன உட்பட பல அதிரடி அறிவிப்புகள் அதில் உள்ளன புதுச்சேரியில் முதன்முறையாக வெளிநாட்டுக்கு இணைப்பு விமான சேவை வரும் அக்டோபர் முதல் தொடங்கப்பட உள்ளது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தடைத்தாண்டு மோட்ட போட்டி வெள்ளிப்பதக்கம் என்ற தமிழ்நாடு வீரர் தருண் அய்யாசாமிக்கு ரூபாய் முப்பது லட்சம் ஊக்கத்தொகை அறிவித்துள்ளார் முதல்வர் பழனிசாமி சென்னை எழும்பூரில் பாஜக சார்பில் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு புகழஞ்சலி கூட்டம் நேற்று நடைபெற்றது இதில் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டிஎன்பிஎஸ்இ குரூப் டூ தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் மதுரையில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடத்தப்பட உள்ளது பொது சுகாதாரத்துறையில் வேளையில் இருக்கும் பொழுதே காலமான நாற்பத்தி பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு இளநிலை உதவியாளர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை முதல்வர் பழனிசாமி வழங்கினார் தமிழகம் முழுவதும் மூவாயிரம் அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்புகள் அடுத்த வாரத்தில் தொடங்கப்படும் என சென்னை எஸ்ஆர் நைட்டிங்கேல் பள்ளி பொன் விழாவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார் இந்திய செய்திகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ராவின் பதவிக்காலம் அக்டோபர் இரண்டாம் தேதியுடன் நிறைவடைவதால் அடுத்த தலைமை நீதிபதியின் பெயரை பரிந்துரைக்குமாறு மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தீபக் மிஸ்ராவுக்கு கடிதம் எழுதியுள்ளார் கேரளாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்பட்ட குட்டநாடு பகுதியை சுத்தம் செய்யும் பணியில் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் என எழுபதாயிரம் பேர் களம் இறங்கியுள்ளனர் மகாநதி ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள ஹிராகுட் அணை திறக்கப்பட்டதால் அதனை ஒட்டிய மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆயிரத்தி வீடுகள் கட்டித்தரப்படும் என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது பத்மநாப சுவாமி கோயிலில் உள்ள பொக்கிஷங்களை வெள்ள நிவாரணத்திற்கு பயன்படுத்துவது குறித்து கேரள அரசும் கருத்து கோர வேண்டும் அவ்வாறு கூறும்போது நாங்களும் எங்களின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவோம் என்று மன்னர் ஆதித்ய தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் ஆறாயிரம் ரயில் நிலையங்களில் வைஃபை வசதி செய்து தரப்படும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் திரிபுராவில் உள்ள அதிகாரிகள் அதிகாரப்பூர்வ செயல்பாடுகள் மற்றும் கூட்டங்களுக்கு வருகை ஜீன்ஸ் மற்றும் கார்கோ பேண்ட்கள் போன்ற உடைகளை அணிந்து வருவதை தவிர்க்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த முற்போக்கு சிந்தனையாளர் நரேந்திர தபோல்கரும் பெங்களூருவை சேர்ந்த பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷும் ஒரே துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளப்பட்டதாக புனே நீதிமன்றத்தில் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குழந்தைகளுடன் சேர்ந்து ஓவியம் வரையும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அமெரிக்க தேசிய கொடிக்கு தவறாக வண்ணமிட்டது விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது பாகிஸ்தான் ரயில்வே அதிகாரி ஒருவர் அந்நாட்டு ரயில்வே அமைச்சர் மீது புகார் அளித்து முப்பது நாட்கள் விடுப்பு கேட்டு விண்ணப்பம் அனுப்பிய சம்பவம் நடந்துள்ளது நிறுவனம் செயல்படுத்தி வரும் வாட்ஸ்அப் நிறுவனத்திற்கு குறைதீர்ப்பு அதிகாரியை நியமிக்காதது ஏன் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது இந்திய வங்கிகளில் கடன் வாங்கி திருப்பி செலுத்தாமல் இங்கிலாந்து தப்பி சென்ற விஜய் வழக்கு புதிய தலைமறைவு சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த வழக்கின் அடுத்த விசாரணை செப்டம்பர் மூன்றாம் தேதி நடைபெறும் என மும்பை சிறப்பு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது கனமழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் இருபத்தி ஓரு இல்லாத அளவுக்கு அடுத்த பருவத்திற்கான காப்பி உற்பத்தியில் இந்தியா கடுமையான சரிவை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது தங்கத்துக்காக இறக்குமதி மற்றும் ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு நிதி அமைப்பு பரிந்துரை செய்துள்ளது மொபைல் போன்களில் டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலம் வாங்குவது கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் அதிகரித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் பதினெட்டாவது ஆசிய விளையாட்டு போட்டிகளில் இந்திய மகளிர் வில்வித்தை அணி வெள்ளிப்பதக்கம் என்றது கொரிய தங்கம் என்றது நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் ஹிமா தாஸ் வெள்ளிப்பதக்கம் என்று சாதனை படைத்துள்ளார் எனது அடுத்த இலக்கு ஒலிம்பிக் போட்டி மட்டுமே நான் நாட்டிற்காக இன்னும் சிறப்பாக செயல்பட முயற்சிப்பேன் எனவும் தெரிவித்துள்ளார் பேட்மிண்டன் தொடரில் பி வி சிந்து வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார் ஆண்களுக்கான அர்ப்பணிக்கிறேன் என்று தமிழக வீரர் தருண் ஐயாசாமி தெரிவித்தார் பதக்கப்பட்டியலில் ஒன்பது தங்கம் உட்பட ஐம்பது பதக்கங்களை இந்தியா பெற்றுள்ளது உலகின் அதிவேக மனிதன் ஒலிம்பிக் தங்கங்கள் வென்ற நாயகன் உசைன் போல் தன்னால் தொழில் கால்பந்தாட்டத்தின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியவில்லை என்று ஒப்புக்கொண்டுள்ளார் திரை செய்திகள் சந்தோஷ் பி ஜெயக்குமார் இயக்கத்தில் ரிலீஸானுத்து படம் தெலுங்கில் செய்யப்படுகிறது ஆதி தருண் இதில் ஹீரோவாக நடிக்கிறார் விஜய் சேதுபதி த்ரீஷா நடிப்பில் சி பிரேம்குமார் இயக்கியுள்ள படம் தொன்னூத்தி ஆறு கோவிந்த் இசையமைத்துள்ள பாடல்கள் சமீபத்தில் வெளியாகி பலரின் பாராட்டுக்களை பெற்றுள்ளது செப்டம்பர் ஏழாம் தேதி அன்று இப்படம் வெளிவர உள்ளது என் முதல் தமிழ் படத்திற்காக ஒத்திகை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என பாலிவுட் நடிகர் நவாசுதீன் சித்திக் தெரிவித்துள்ளார் இவர் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிக்கும் படத்தில் நடித்து வருகிறார் திரைப்பட போஸ்டர்களை கிழிக்கும் அரசியல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆனந்த்ராஜ் கூறியுள்ளார் இரண்டரை ஆண்டு வழி கடின உழைப்பு அவமானங்கள் ஏமாற்றங்கள் வேடிக்கை இக்கட்டான தருணங்கள் எல்லாமே முடிவுக்கு வந்துவிட்டன எனது நம்பிக்கை இழக்க விடாமல் எனக்கு பக்கபலமாக இருந்த எனது குழுவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் என இமைக்கால் நொடிகள் படத்தின் டைரக்டர் அஜய் ஞானமுத்து தெரிவித்துள்ளார் தனி ஒருவன் டூ தான் தனது அடுத்த படம் என்று இயக்குனர் மோகன்ராஜா அறிவித்துள்ளார் இதிலும் ஜெயம் ரவிய நடிக்க உள்ளார் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன